வணக்கம் நேயர்கிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டனில் அடிமைகளை வர்த்தகம் செய்வது சட்டப்படியாக தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராம் நாள் அதாவது ஜூலியன் நாட்காட்டிப்படி ஓட்டோமான் பேரரசுக்கு எதிராக கிரேக்கர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தனர் கிரேக்க விடுதலை போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற தீயில் சிக்கி நூற்றி தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெலாரஸ் மக்கள் குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் அமைப்பது பற்றிய அதிகாரப்பூர்வமான பிரகடனத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் ஆந்திர தலைநகர் ஆந்திர எல்லைக்குள்ளேயே அமையும் என அவர் உறுதியளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முதலாவது வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ஆர் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது இது பன்னிரண்டு அங்குல திரையளவு கொண்டதாகவும் ஆயிரம் டாலர்கள் விலை கொண்டதாகவும் திகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த மு நவரத்னசாமி என்பவர் பாக் நீரிணையை நீந்தி கடந்து சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் இணைந்து ஐரோப்பிய பொருளாதார சமுகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மனித உரிமைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் தனது நான்கு மைல் எதிர்ப்பு பயணத்தை முடித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சவுதி மன்னர் பைசல் அவர்கள் மனநிலை சரியில்லாத நபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நியூயார்க் நகரில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட சமூக விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கி 87 பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு சனி கிரகத்தின் பெரிய சந்திரனான டைட்டன் சந்திரனை கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் என்பவர் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் விண்வெளி செர்ஜி கிரிக்கலோவ் அவர்கள் மிர் விண்வெளி நிலையத்தில் பத்து மாதங்கள் தங்கியிருந்துவிட்டு பூமிக்கு திரும்பினார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நார்மன் போர்லாக் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எஸ் எம் பண்டிட் இந்திய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிச்சர்ட் ஓ ஆங்கில நடிகர் மற்றும் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கணேஷ் சங்கர் வித்யார்த்தி இந்திய பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ டபிள்யூ இலங்கை மருத்துவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தி க சிவசங்கரன் மார்க்சிய திறனாய்வாளர் இந்நாளின் சிறப்புகள் கிரேக்கம் விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே